வணக்கம் நேர்கிலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பஞ்சாயத்து ஆட இது பாட் எபிசோட் மூலமாக இணைகிறோம் இன்றைக்கி நானும் முட்லையும் இருக்கோம் பட் இன்றைக்கி நம்ம கூட ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கெஸ்ட்டாக நமக்கு வந்திருக்காரு நாங்களே சும்மா வெட்டியாக பேசுகிறதுக்கு யாராவது விஷயம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு எதாவது பேசலாமே அப்படின்னு மும்பைலேருந்து ஒருத்தர் இன்வைட் பண்ணியிருக்கோம் ஐயோ லொக்கேஷன் சொல்லிட்டு போகலையா பரவாயில்ல இருக்கு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஒருத்தரை கூப்பிட்டுருக்கோம் வேற யாரும் இல்லை நம்ம வக்கீல் வண்டு வந்திருக்காரு இன்னைக்கு எபிசோட வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை அது வந்து இப்ப ரீசண்டா பாஸ் பண்ண குடியுரிமை திருத்த மசோதா குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவும் தேசிய குடியுரிமை பதவியேடு எனப்படும் என்ஆர்சியும் அதை பற்றி என்ன அது எதுவுமே புரியல மீடியாவும் எவனும் ஒன்றும் சொல்ல மாட்டானுவேன் அதான் நம்ம வக்கீல கூப்பிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணி அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலான்னு இந்த பாடரை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபஸ்ட்டு டேரெக்டாக நான் டாப்பிக்குள்ளே போயிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கரையே என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட் பில் குடியுரிமை சட்ட திருத்த நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஷன்லாம் ஆரம்பிக்கலாம் ஸோ இப்ப இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதா இப்போ வந்திருக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் இதுல வந்து பேசிக்கலி ரொம்ப சின்ன ஆக்ட் தான் இதுல மூணே மூணு சேஞ்சஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இல்லீகல் மைக்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு டெபினேஷன் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த குடியுரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய டெபினேஷன் இல்லீகல் மைக்ரண்டை வந்து இப்ப மாத்திருக்காங்க ரெண்டாவது மாத்த போல வந்து யாரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க அந்த எக்ஸ்க்ளூட் பண்ண அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்குவதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மூணாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி இருந்தது சட்டங்கள்ல எத்தனை வருஷம் மினிமம் அக்ரிகேட் பீரியட் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து தனியா ஒரு கண்டிஷன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து லெவன் இயர்ஸ்ல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு பதினோரு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு குறைச்சிருக்காங்க இப்ப இது என்ன ஸ்பெஷல் கேட்டகரி இது கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் இது எப்படி கொண்டு வந்தாங்க இதுக்குண்டான வரலாறு எல்லாமே தனியான விஷயம் பட் இந்த குடியுரிமை திருத்த மசோதால இந்த மூணே மூணு தான் ஒன்னு இந்த டெபினேஷன் என்ன இந்துக்கள் சீக் புத்திஸ்ட் ஜெயின் பார்சி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இந்த அஞ்சு ஆறு கம்யூனிட்டி வந்திருக்க இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த இடங்கள்ல இருந்து குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க வந்து இல்லீகல் மைக்ரண்டா ஆக மாட்டாங்க எப்ப குடியிரு குடி குடியேர்ந்தது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி முப்பத்தி டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த நாடுகள்ல வந்து குடிபெயர்ந்தவங்க இந்தியாக்குள்ள குடிபெயர்ந்தவங்க இல்லீகல் மைக்ரண்டா ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல ஒரு எக்ஸ்க்ளூஷன் கொடுக்குறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு உண்டான குடியுரிமை எப்படி வழங்குறது அப்படிங்கிறதுக்குறாங்க மூணாவது அந்த மற்றபடி மற்ற இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்தை படி பாத்தீங்கன்னா பதினோரு வருஷம் மினிமம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்தியாவில குடியிருந்தா அதுக்கு உண்டான சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வழங்கப்படும் எலிஜிபிள் ஆவாங்க இப்ப அந்த வருஷங்களை வந்து இப்போ அஞ்சு வருஷம்னு சொல்லிட்டு குறைச்சிருக்காங்க இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இந்த ஆறு கம்யூனிட்டி இந்த மூணு நாடுகள் வந்தவங்களுக்கு மட்டும் இது வந்து ஆஹ் இது இதுதான் சட்டம் இதுதான் சட்ட திருத்தத்துல கொண்டு வந்திருக்கிறது இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு மொத்தமாக இது ரெண்டு விதமாக அணுகலாம் ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பார்வை அதனுடைய என்ன அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க இங்க அது அதனோட நோக்கத்துல பாக்குறது ஒரு பார்வை ரெண்டாவது பார்வை பொலிட்டிக்கல் பார் அரசியலோட பார்வையோட சேர்ந்து பாக்குறது அதுல வந்து முக்கியமா அசாம தனியா வச்சு பாக்குறது சோ இதுதான் ரெண்டு மெயினான பார்வை நான் வந்து முதல்ல வந்து அஹ் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேன்னா நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பார்வையா பாக்குறதுல ஒரு பார்வையை முதல்ல பார்க்கலாம் நம்ம நீங்க பாருங்க சூப்பரா போயிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பார்வைய பாக்கும் போது முதல்ல இந்த சட்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கிளாசிபிகேஷன் கொண்டு வருது ஒரு சார்பு மக்கள் ஒரு கம்யூனிட்டி ஒரு நாடுகள்ல இருந்து வந்த மக்களுக்கு ஒரு கிளாசிபிகேஷன் உரிமை கொடுக்குது இதை ஒரு வகையில பார்க்கும்போது இதை இன்க்ளூஷன் சொல்லலாம் பட் இன்னொரு வகையில நியாயப்படி பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸ்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பண்ணும் மெயினா என்னன்னா இந்த நாடுகள்ல இருந்து வந்தவங்கலையே சில கம்யூனிட்டிகளை ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா முஸ்லிம் கம்யூனிட்டி ஸ்பெசிபிகலி இவர் வந்து நீங்க வந்து நம்ம ஹோம் மினிஸ்டர் வந்து பில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது ஒரு வார்த்தை சொல்றாருமே வந்து முஸ்லீம்ங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னு அது இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை லைக் அவ் இன்க்ளூஷன் நெசசரிலியின் இன்க்ளூஷன் அவங்க முஸ்லீம்ங்கிற ஒரு வார்த்தை இல்லாம இருக்கு அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் கிடையாது ரெண்டாவது என்னன்னா இது வந்து ஒரு கிளாசிபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க கிளாசிபிகேஷனுக்குண்டான காரணம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது இந்த ரெண்டுக்கும் ஏன் அந்த கிளாசிபிகேஷனையும் முதல்ல வந்து இந்த ஒரு பிரிவையும் பிரிவுக்குண்டான காரணத்தையும் நான் எதுக்கு சொல்றேங்கறத வந்து அடுத்து சொல்றேன் நான் பிரிவுக்கு உண்டான காரணம் வந்து பில்லுல வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்செக்ட் அண்ட் ரீசன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஒன்றரை பக்கத்துல ஆஹ் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து டீடைல்டா கொடுத்துருக்காரு அதுல அந்த ஒன்றரை பக்கத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்வியஸ்லி தான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த நாடுகள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அன்டிவைட் இந்தியாவை இருந்தப்ப அதுக்கப்புறம் அந்த நாடுகளுக்கு குடிபெயர்ந்து இந்த அவங்க கா என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் இந்த ஆறு கம்யூனிட்டிலிருந்து வந்து இருக்கிறவங்க இந்த மூணு கண்ட்ரிக்கு குடி இதுக்கு முன்னாடி குடிபெயர்ந்தவங்க ஆஹ் அவங்க வந்து ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன்ஸ் வந்து நிறைய பேஸ் பண்றாங்க அப்படிங்குற ஒரு ஃபேக்ட் சொல்ற அது வந்து அவங்களுடைய இது வந்து இருக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்செக்ஷன் ரீசன்ஸ்ல இருக்கு அவங்க ஒண்ணு ரிலிஜியஸ் ப்ரொசிக்யூஷன்ஸ் வந்து பேஸ் பண்றாங்க இல்லாட்டி அப்படி ஒரு த்ரெட் இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த நாடுகள்ல வந்தவங்க இந்தியாக்குள்ள வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடியே இந்த ரிலீஜியஸ் ப்ரோசிக்யூஷன் இந்த கம்யூனிட்டி இந்த நாடுகள்ல இருந்து வந்தவங்களுக்கு தனியா ஒரு உரிமை கொடுக்கணும் அப்படிங்கறது ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலுக்கு முன்னாடியே வந்துருச்சு இதுக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி முக்கியமான திருத்தங்கள் வந்து அரசியல் திருத்தங்கள் சாசன திருத்தங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆக்ட்லயுமே பாரினர்ஸ் ஆக்ட்லயுமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி அந்த என்ன திருத்தங்கள் கொண்டு வந்தாங்கிறது அதுவும் சேலஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு அது பெண்டிங்ல இருக்கு பட் அதை வந்து யாருமே கேட்கல எதையும் பத்தி யோசிக்கவும் இல்ல இப்ப என்ன நம்ம சிட்டிசன்ஷிப் உரிமையா கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரியான தனி ஸ்பெஷல் கேட்டகரி இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு முஸ்லீம்ஸ்களுக்கு அப்ப இது வந்து அதோட மிக் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லலாம் நம்ம சோ இப்ப ரெண்டு நடந்திருக்கு ஒன்னு ஒரு பிரிவு இருக்கு ரெண்டாவது என்ன நடந்திருக்குன்னா அந்த பிரிவுக்குண்டான காரணம் இருக்கு நம்ம இது வந்து டைரக்டா அரசியலமைப்பு சாசன சட்டப்படி பாத்தீங்கன்னா இதை வந்து டைரக்ட்லி எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒன்னு நம்பர் ஒன் கண்ட்ரியோட பேசிக் ஸ்ட்ரக்சர் செக்யூலர் ஐடியா அப்படின்னு சொல்றோம்ல மத சார்பு இல்ல அதாவது ஒரு நாடா இந்தியா இருக்கு அப்படிங்கறது வந்து பிரியாம்பிள்ளே கொடுத்துருக்கு ஸோ அது வந்து ஒண்ணு பேசிக் ஸ்ட்ரக்சர்ல போகுது ரெண்டாவது வந்து உறுப்பு பதினாலு ஆர்டிகல் போர்டீன்ல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து அது கூடுது ஒண்ணு சட்டத்தின் முன் சமநிலை இன்னொன்னு சட்டத்தின் ஆட்சி ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொட்டக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அந்த சட்டத்தபடி பாத்தீங்கன்னா மூணு டெஸ்ட் இருக்கு ஆக்சுவலா நம்ம சுப்ரீம் கோர்ட்டை வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்கள் மூலமா வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் பிப்டீன் வந்து ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணதுல மூணு சொல்றாங்க மூணு விஷயங்கள் ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரிவுன்னு சொல்றோம்ல நம்ம ஒரு கிளாஸி பண்ணிருக்கோம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அந்த பிரிவு வந்து இட் நீட்ஸ்ஜிள் டிஃபரன்சியா அப்படிங்கிறாங்க அந்த பிரிவுக்குண்டான காரணங்கள் வந்து அதை வந்து அறியக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த வேறுபாடா இருக்கணும் ஒரு வேறுபாடு இருக்கலாம் ஆனா அந்த வேறுபாடு வந்து அறிவு சார்ந்த இன்டெலிஜிபிள் டிஃபரன்சியா அந்த ஒரு வேறுபாடு இருக்கணும் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா அந்த வேறுபாடு எதுக்கு கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிறது அந்த சட்டத்து மூலமா ஒரு சட்டத்தின் மூலமா வேறுபாடு கொண்டு வந்து இருக்கோம்னா அந்த காரண காரியங்களுக்கும் அந்த வேறுபாடுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அது வந்து ஆர்பிட்ரினஸ் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு அந்த ஒரு பிரிவு வந்து ஒரு கிளாசிபிகேஷன் வந்து தன்னிச்சையாக இருக்கக்கூடாது எது ஒரு காரண காரியம் இல்லாமல் ஆர்பிட்ரி நான் முடிவு பண்ணிட்டேன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி மூணு சோதனைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த ஒரு பிரிவு நம்ம இதுதான் வந்து சட்டத்து ரீதியா பார்த்தோம்னா இந்த மூணு டெஸ்டுமே வந்து இந்த ஆக்டும் பில்லும் வந்து ஆக்சுவலா ஃபெயில் ஆகணும் ஆகக்கூடிய கூடைய நிறைய காரண காரியங்கள் இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உட்பட்டதா இல்லையாங்கிறத மட்டும் பார்க்கும் ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து தனியான ஆஸ்பெக்ட் பொருள் பொலிட்டிக்கல் ஆஹ் அரசியல் சார்ந்த சார்ந்த நிறைய விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கலி நடந்திருக்கு இது முக்கியமா வந்து அஸ்ஸாம் ரீதியா நடந்திருக்கு அஸ்ஸாம் ரீதியா நடந்தது வந்து அரசியல் சார்ந்த ரீதியா இருந்தாலுமே அஸ்ஸாம் சார்ந்த நீதி வந்து சட்டத்திலயும் மாறியிருக்கு இன்க் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்ல அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு தனியா லைன் ஆப் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்து இந்த குடியுரிமை சட்டத்தை சம்பந்தமா பர்ட்டிகுலர்லி ஒன்லி அசாம் ரிலேட்டடா வந்து நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க பாஸ் பண்ணது வந்து எப்படி சொல்றதுன்னா குடியுரிமை சட்டத்தையுமே வந்து அஸ்ஸாம் பார்வையில பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து நிறைய நமக்கு வெள்ளத்துல அடிச்சு போயிடுச்சு மதிய உரிமைகள் எல்லாமே அடிச்சு ஓடியே தாங்கி போயிடுச்சு நம்ம வந்து எப்படி சொல்றதுனா இப்ப வந்து ஒரு கடைசி ஆணிதான் இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் என்ஆர்சி ரிலேட்டடா பாஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி டிசம்பர்ல ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸ் நரிமனு ஜஸ்டிஸ் கோகோய் சேர்ந்து அதுல வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஹ் ப்ரொசீஜர் டிபோட்டேஷன் ரிலேட்டடா ஒரு ரூல்ஸ் சேலஞ்ச் பண்ணதுலயுமே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு அது வந்து சர்பதானா சோனாவால் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாத்துலேயுமே வந்து இதுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டம் வந்து மாறிடுச்சு அசாம் வழியா பார்த்தோம்னா அசாம் வழியா பார்த்தோம்னா அவங்களுடைய பார்வைகள் வந்து இமிகிரண்ட்னா யாரு அவனுக்குண்டான உரிமைகள்னுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பார்வை அரசியல் பார்வை நீதியோட பார்வை நீதிமன்றங்களோட பார்வை வந்து நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த சேஞ்சோட விளைவுதான் இது அதோட விளைவுதான் அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்னே ஒன்னுதான் இல்ல ரிலீஜியன்கிற கான்செப்ட் இல்ல இப்ப புதுசா ரிலிஜன் கொண்டு வந்திருக்காங்க அது இரண்டு சார்புகளுக்கும் அசாம் மக்களோட வந்து பாதுகாக்கணும் அதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்க்கணுங்கிறவங்களுக்கும் வந்து அது அஃபெக்ட் ஆகுது இந்த சைடு பார்த்தோம்னா இது வந்து டைரக்டா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் இந்த ஆர்டிகல் போர்டீன பாதுகாக்கணுங்கிறவங்களுக்கும் வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த இரண்டு சார்புமே வந்து இதை எதிர்க்கிறாங்க ஆனா எதிர்க்கிறதுக்கு காரணங்கள் வேற அதனுடைய விளைவுகள் வேற அதை வந்து நீதிமன்றம் எப்படி பார்க்க போகுதுங்கிறதும் அடுத்த ஸ்டேஜ் ஆக்சுவலா பட் இதுதான் நம்ம இதை வந்து ஸ்பெசிபிக்கா ஒன்னொன்னா எடுத்து பேசலாம் இது வந்து ஒரு ஓபனிங் ரிமார்க் மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் ஆக்ட்லையும் ஃபாரின் ஆக்ட்லையும் மதம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மனித உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து வேற விதமான பார்வையில பார்க்கப்பட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுகளால இந்த அஸ்ஸாம் குடியுரிமை சேஞ்சஸ் மூலமா நம்ம இந்த ரெண்டு விதத்தையும் நம்ம கண்டிப்பா நெ நெசரிலி நம்ம பார்த்துதான் ஆகணும் ஆஹ் விஷயம் நான் சொன்னது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறானதுங்கிறதுக்கு வந்து நிறைய ஆர்கியூமெண்ட் இருக்கு எக்கச்சக்கமா இருக்குறதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன் ஓன்லி ரிலிஜியஸ் ப்ரொசிக்யூஷன்ஸ் இப்படி ஒரு கேள்வியும் கேக்கலாம் நம்ம இந்த ஏன் ஓன்லி இந்த கன்ட்ரி மட்டும் நம்ம ஏன் நம்ம கணக்கு வைக்கிறோம் நம்ம அதுக்குண்டான இருக்கு என்ன பேசிஸ் இருக்கு அப்படியே ஒருவேளை ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன்ஸ் மட்டும் நம்ம கணக்கு பார்த்தோம்னா ஏன் இன ஆஹ் வாரியான பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கூடாது ஏன் இலங்கை இலங்கை தமிழர்களை கணக்கு எடுத்துக்கிடக்கூடாது அஹ் பர்மிஸ் கிறிஸ்டியன்ஸ் கணக்கில் எடுத்துக்கிடக்கூடாது அஹ் இதுக்குண்டான எல்லா விதமான ஆர்கியூமெண்ட் வந்து ஆர்டிகல் போர்டீன் அதுக்கப்புறம் மத சார்பற்ற நாடாக இந்த நாடு இருக்கணும்ங்கிறதுக்கானதான் பிரியாம்பில் கொண்டு வந்து இருக்காங்க அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணுது அந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட் எல்லா ஆர்கியூமெண்ட்டும் நம்ம கொடுக்கலாம் பட் அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாவது விஷயம் நான் சொல்றேன்ல நான் இந்த ஒரு வரலாற்று ரீதியா அஸ்ஸாம்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அதுல வரலாற்று நிதியா நடக்கிறதுல வந்து அதுல இருந்து எப்படி நம்ம குடியுரிமை திருத்த சட்டத்துல நம்ம என்னவாத சேஞ்சஸ் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் அதை சுப்ரீம் கோர்ட் எப்படி பாத்துருக்குங்கிறதுக்குண்டான பார்வை ரொம்ப முக்கிய அவசியம் ஏன்னா வந்து இந்த ரெண்டு சைடுல இருக்கிறவங்களும் வேற வேற ஆளுங்க ரெண்டு சைடுமே இப்ப வந்து எதிர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஆர்டிகல் போர்டீனுக்கு டைரக்டா வயலேட்டா இருக்கு நீ முஸ்லீம் எப்படி எக்ஸ்க்ளூடு பண்ண அப்படிங்கிறதுக்குண்டான காரண காரியங்களை வச்சு ஒரு ஆள் வந்து ஆஹ் திருத்த சட்ட மசோதாவை எதிர்க்கிறான் இன்னொரு தரப்புல பாத்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து அஸ்ஸாம் மக்கோடக்கு டேரக்ட்லி அகெயின்ஸ்டா இருக்கு இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண ஜட்மெண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாஸ் பண்ண ஜட்மெண்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பாஸ் பண்ண ஜட்மெண்ட் எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டா இருக்குன்னு இந்த ரெண்டு பேரோட சொல்ற கூடிய காரணங்கள் ரொம்ப வேற இப்ப வந்து ஒரு அஞ்சு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஸ் பண்ண ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாவது அட்லீஸ்ட் பைல் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஸ் பண்ண சட்டத்தை எதிர்த்து அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா சில பெட்டிஷன்ஸ் வந்து நான் இந்த கேட்டகிரில இருந்து நான் அப்போஸ் பண்றேன்னு போட்டிருக்கேன் சில கேட்டகிரில வந்து அந்த கேட்டகிரில இருந்து அப்போஸ் பண்றேன்னு போட்டிருக்கேன் பட் ஆனா இப்போ காங்கிரஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜெயராம் ரமேஷ் ஒரு பெட்டிஷன் பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு கிரவுண்டையுமே எடுக்கிறாரு ரெண்டு கிரவுண்ட்ல எடுக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா நம்ம முத வரியா பார்த்தோம் மனித உரிமை ரீதியா பார்த்தோம் சம உரிமை ரீதியா பார்த்தோம்னா குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் குடுடா குடியுரிமை குடியுரிமை குடுடா அப்படிங்கறதுக்கு உண்டான கேள்விகளை வைக்கிறோம் பட் இந்த அஸ்ஸாம் மக்காடு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் டிசிஷன்ஸா பார்த்தோம்னா இனி இப்ப குடுக்கறது ஸ்பெஷலைஸ்டா ஒரு கிளாசிஃபை பண்ணி நான் குடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன் கொடுக்கவே கூடாது சட்டத்திற்கு புறம்பானது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் இருக்கு இப்ப இந்த ரெண்டுமே வேற வேற டிவிஷனுங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம ரெண்டுல எந்த சைடுல இருக்கும் அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்க்க போதுங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா இப்போதைக்கு இதுல என்ன ரெண்டாவது கேட்டகரி இந்த அசாம் அக்கோர்டு கேட்டகரியில் ரொம்ப சிம்பிள் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் நைன்டீன் செவன்ட்டி ஒனுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்குள்ளே குடிபு வந்தவங்க முக்கியமாக பங்களாதேஷ்லேருந்தோ பாகிஸ்தானில் இருந்தோ வந்தவங்களை வந்து குடியுரிமை வழங்கக்கூடாதுங்கிறது தான் அசாம் அக்கோடல நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இந்தியன் கவர்மெண்ட்டு ராஜீவ்காந்தி கையெழுத்து போட்டு கொடுத்தது என்ன நடந்துச்சுன்னா இது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு பதினாலு பாத்தீங்கன்னா ஆனா அதோட ப்ரொசீஜரல் ஆக்டிவிட்டிஸ் அப்ப அவங்களுக்கு யார ஃபாரினர்னு கண்டுபிடிச்சு நம்ம யார நம்ம வந்து ஒண்ணு நீங்க உங்களுக்கு குடியுரிமை குடுக்காம இல்ல அவங்கள டிப்போர்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வந்து அப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அதோட வரலாற பாத்தீங்கன்னா இது வந்து மான்மெண்டல் பிளண்டர்ன்னு சொல்லலாம் போர்த் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு அண்ட் ஜுடிஷியல் சைடு ரெண்டு பேரும் சைடுலயும் பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இப்படி வருது அதுக்கு முன்னாடி எண்பத்தி மூணுல அவங்கள யாரு ஃபாரினர் யார் இப்படி இல்லீகல் மைக்ரென்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்குண்டான சட்டம் முதல்ல வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அந்த எண்பத்தி மூணுல வந்ததுக்கு அந்த சட்டத்தையும் அசாமில இருந்து எல்லாரும் எதிர்த்தாங்க என்னன்னு சொல்ல எதிர்த்தாங்கன்னா நீ வந்து டிப்போர்ட் பண்றவனுக்கு உரிமைகள் நிறைய கொடுக்குற இதை யாரு ப்ரூவ் பண்ணணும் இவ வந்து நீ குடிபெயர்ந்தவங்கல நீங்க வந்து இல்லீகல் மைக்ரெண்டா இல்ல லீகலான சிட்டிசனா அப்படிங்கறத யாரு ப்ரூவ் பண்ணணும் இது கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணணுமா இல்ல அத்தாரிட்டி ப்ரூவ் பண்ணணுமா இல்ல யாருக்கு அகைன்ஸ்ட் போறோமா அவன் ப்ரூவ் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்குண்டான விஷயங்கள் வந்து முதல்ல உரிமைகள் வந்து அவங்க கிட்ட இருந்துச்சு குடி பெயர்ந்தவங்க கிட்ட இருந்துச்சு என்ன மாதிரி உரிமைகள் இருந்துச்சுன்னா நீ என்னைய வெளியேத்தனும்னா நீ என்னைய ப்ரூவ் பண்ணு நான் வந்து இல்லீகல் மைக்ரெண்ட் எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீ ப்ரூவ் பண்ணின அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் மனித உரிமை சார்ந்த ப்ரொவிஷன்ஸாக இருந்துச்சு அந்த சட்டத்தை ரெண்டு சட்டத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணப்ப ரெண்டாயிரத்தி இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு மெயினான ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுது என்னன்னு சொல்லி பாஸ் பண்ணுதுன்னா இதில் வந்து ஜட்மெண்ட்டெல்லாம் தாண்டி அதை அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கிறது முக்கியம் அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்க பங்களாதேஷ்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களை குடிபெயர்ந்து வந்தவங்களுக்கு அவங்க ஒரு ரிலீஜியஸ் ப்ரோசிக்யூஷனோ இல்ல வாழ்வு சார்ந்தோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கா காரணத்துக்கா வந்தவங்களை சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இன்றி உச்ச என்னன்னு காலு கூப்பிடுதுன்னா எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படின்னு சொல்லுது இந்த எக்ஸ்டர்னல் அக்ரஷன் வந்து ஆர்டிகல் த்ரீ படி கான்ஸ்டியூஷன்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கடமை இருக்கு அந்த எக்ஸ்டர்னல் அக்ரஷனை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு அதை வந்து அதுல பாதுகாக்கிறதுக்கு இந்திய மக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு இந்திய அரசுக்கு ஒரு கடமை இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இப்படி வந்தவங்கலாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து தப்பு அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்க இவங்களுக்கு குடுக்கிற உரிமைகள் வந்து கொஞ்சம் நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்தை விட இவங்களுக்கு தனியா நிறைய உரிமைகள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் இந்த சிட்டிசன்ஷிப்லேட் பண்ணிருந்தாங்க அதோட சேலஞ்ச் கோர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர்ல ஜஸ்டிஸ் நரிமன் ரொம்ப பெரிய ஜட்மெண்ட் எழுதியிருப்பாரு நீங்க அந்த ஜட்மெண்ட்ல லீகல் வார்த்தைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு செக்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட்டை வந்து அப்செக்ட் அண்ட் ரீசன்ஸ்ல என்ன சொல்லுதோ அதை தான் ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க எக்ஸப்ட் மதம் சார்ந்து சொல்லலாம் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது இப்படி வந்து ஒரு வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்களானால ஒரு ஐடென்டிட்டி போகுது அதனால பிரச்சனைகள் என்ன இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படி இப்படின்னு இப்படி அசாமு அசாம் அக்கார்டு வர்றதுக்கு உண்டான எல்லா விதமான ஜெனோஃபோபியா ரிலேட்டட் இஷ்யூஸ் அது எல்லாத்தையும் வந்து விண்டிகேட் பண்ணுது சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர்ல ஆக்சுவலா அக்செப்ட் பண்ணுது இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கு இப்படி வெளிநாடுகள்ல இருந்து குடிபெயர்ந்தவங்கனால லோக்கலி பிரச்சனை இருக்கு அதனால தான் இப்படி ஒரு அக்செப்டட் பொசிஷன் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நிறைய டிரெக்ஷன்ஸ் கொடுக்குது யூனியன் ஆப் இந்தியாவுக்கு என்ன டிரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்க ட்ரம்ப் சொல்ற மாதிரி வால்லாம் போடுன்னு சொல்றான் வால் போடு ஃபென்ஸ் போடு நிறைய பெட்ரோல் போடு அப்புறம் லைட்ஸ் போடு என்னென்ன போடணுமோ போடு அதெல்லாம் மெயினான அதெல்லாம் தாண்டி மெயினான விஷயம் டிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் ஜட்ஜ்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி வந்து இருந்தவங்களை எல்லாருமே நைன்டீன் செவன்டி ஒன் ஆஃப்டர் நைன்டீன் செவன்டி ஒன் இது வந்து அசாம் ரிலேட்டடா மட்டும்தான் சொல்றேன் நான் பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த மாதிரி பார்வைதான் இந்த ஒரு சேலஞ்சுக்கும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த அஸ்ஸாம் ரிலேட்டட் ஜட்ஜ்மெண்ட்ல டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலுல சுப்ரீம் என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு மார்ச்சுக்கு அப்புறம் இல்லீகலா வந்தவங்க இல்லீகலா வந்தவங்கன்னா பாஸ்போர்ட் இல்லாம வந்தவங்க இல்லாட்டி பாஸ்போர்ட்டோட வந்துட்டு பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகியும் திரும்ப கண்டினியூ பண்ணி இருந்தவங்க எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணு டிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றான் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர்ல அதுக்கப்புறம் வந்து என்ஆர்சியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றான் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் சொல்றேன் அதுக்கப்புறம் கோவாட்டி ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல செப்பரேட்டா ஒரு பெஞ்சை உட்கார சொல்லு பெஞ்ச் உட்கார சொல்லி ஃபாரினர் ட்ரைபியூனல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்க சொல்லு எல்லா டிரெக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர்லேருந்து எல்லாமே எக்ஸ்பைரேட் ஆகுது இந்த என்ஆர்சிங்கிற சுச்சுவேஷனே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அப்புறம் தான் எக்ஸ்பைரேட் ஆகுது அதுக்கப்புறம் கோகோய் சீஃப் மினிஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறாரு அதுக்கப்புறம் தனியா இதை ஆல்மோஸ்ட் ஆன ரெகுலர் பேசிஸ் ரொம்ப மானிட்டர் பண்றாங்க யார் பண்றா எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுவும் அதுவும் என்ஆர்சியும் இப்போ வந்திருக்கக்கூடிய குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவும் எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஆர்சியில வந்து என்ன இவென்ச்சுவலி வருதுன்னா நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ் ஹிந்துஸும் வந்து மற்ற நாடுகள்ல இருந்து இருக்காங்க ஒரு ஒரு சப்டான்சியல் பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து அரசியல் ரீதியா வந்து ஒரு இஷூவை கொண்டு வருது ஆக்சுவலா இது இது பியோர் அண்ட் பியோர் பொலிட்டிக்கல் ரீசன் அது ஸோ இந்த ஒரு காரணங்களை வச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல பாஸ்போர்ட் ஆக்ட்லேயுமே ஃபாரினர்ஸ் ஆக்ட்லேயுமே வந்து ரிலீஜியன் சார்பாக வந்து முஸ்லீம தவிர இந்த ஆறு கம்யூனிட்டி இந்த மூணு கண்ட்ரியில இந்த வந்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சத அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்திருக்கு நான் பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் வந்து நடந்து இருக்கணும் இப்போ நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அஸ்ஸாம் ரிலேட்டட் ஜெனோஃபோபியா வந்து மான்மெண்டல் பிளெண்டர் போத் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு ஜுடிஷியல் சைடு சின்ஸ் நைன்டீன் எயிட்டி ஃபோர் அது வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு அது ஒரு டெரெக்ஷன்ல போகிறது அது போய்கிட்டே இருக்கு அது எக்ஸ்ட்ரீம் டெரெக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு அது ஒரு மான்மெண்டல் பிளெண்டர்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது இப்போ மதம் சார்ந்த பிரிவு கிளாசிபிகேஷன் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பாஸ்போர்ட் இல்லாட்டினாலும் அவங்களுக்கு பெனல்ட்டி கிடையாதுங்கிற மாதிரி தான் சட்டம் கொண்டு வந்து அவங்க இருக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் எக்ஸப்சன் குடுத்துட்டான் இந்த ஒரு மதம் சார்ந்த பிரிவு அப்படிங்கறது கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல்ல என்னுடையது பார்வை எப்படின்னா இந்த ரெண்டையுமே வந்து தனித்தனியாவும் பாக்கணும் சேர்ந்தும் பாக்கணும்ங்கிறதுதான் வந்து அஹ் முக்கியமான விஷயம் தனியா மட்டும் பார்க்க முடியாது சேர்ந்து மட்டும் பார்க்க முடியாது ரெண்டாவும் பார்க்கணுங்கிறது என்னுடைய ஓவரால் வியூ உங்க கருத்தை சொல்லுங்க அதே நேரத்துல பாஸ்போர்ட் இல்லாம இருக்கிறவங்களுக்கு உண்டான அது சம்பந்தமாவும் இது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நோட்டிபிகேஷன் வந்துருக்கு அதுக்கப்புறம் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஜூலை ரெண்டாயிரத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒரு நாலு செப்பரேட் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து பாஸ்போர்ட் ஆக்ட்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்கு இது நாலு சேஞ்சஸ்மே வந்து டிரெக்டா மத ரீதியான தான் இதை நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோமோ இதே லாங்குவேஜ தான் அங்கேயும் இருந்திருக்கு சோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம வக்கீல் சார் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப விரிவா இந்த மசோதாவை பத்தி விளக்குனாரு இது சட்ட திருத்தம் இது ஏன் தப்பு இதோட வரலாறு எல்லாம் பார்த்தோம் இது வந்து சட்டம் இல்லாம ஆஹ் இது இதுக்கும் இந்த சங் பரிவாருடைய கொள்கை இருக்கு இல்லையா ஐடியாலஜி இருக்கு இல்லையா இந்துத்துவ கொள்கை இருக்கு இல்லையா இந்து ராஷ்டிராவ நிறுவன அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதன் வழியா இந்த சட்டத்தை நாம எப்படி பாக்க அத பத்தி நம்ம மட்டும் பேசுவார் அவங்களுடைய ஐடியாலஜி இந்த சட்டம் எப்படி ஒத்து போகுது ஏன் இந்த மூணு கண்ட்ரிய சூஸ் பண்ணாங்க ஏன் இந்த மாதிரி ரிலீஜியஸ் எக்ஸ்க்ளூட் பண்றாங்க அவங்களுடைய லாங் பிளான் அவங்களுடைய ஐடியாலஜி அந்த ஆங்கிள் இருந்து நம்ம எப்படி பாக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த அவர் வக்கீல் சார் சொன்ன மாதிரி இது அஸ்ஸாம் இஷ்யூ பத்தி சொல்லலாம் அசாம் மியூசியம் வந்துட்டு ஒரு ஒரு இன பிரச்சனையாக நாங்கள் இனத்தை பாதுகாக்கணும் எங்களோட மொழியை பாதுகாக்கணும் கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயம் நைன்டீன் சிக்ஸில் பிரச்சனைனா ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்க காலத்தில் பெங்காலியை வந்துட்டு அங்கே அரசு அலுவல் அது ஒரு அசாம் ஆளுங்க வந்துட்டு எங்களோட இது பண்ணணும் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் அது பிரச்சனை என்னாச்சுன்னா வங்க பிரிவினைக்கு இது நம்மளோட இந்தியா பிரிஞ்சப்போ வங்க பிரிவினை ஆகட்டும் அதுக்கு பின்னாடியும் வந்துட்டு அது ஒரு ஜெனோஃபோபிக் டேனில் வந்தது என்னன்னா பங்களாதேஷ் பிரிஞ்சப்ப முதல்ல பாகிஸ்தானாக இருந்தப்போ கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தப்ப அங்கிருந்து இங்கே வராங்க இந்தியாக்குள்ளே வராங்க அப்படின்றது ஒன்று ஏன்னா அங்கே வந்து கலவரங்கள் நடந்தது அவங்க இந்தியா சைடும் கலவரம் நடந்தது நோக்காளி அந்த மாதிரி இடத்துல அங்கேயும் நடந்தது அந்த மாதிரி நேரத்தில் அங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டு ஆசாம்குள்ளே வந்தாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை அசாம் திரிபுரா மாதிரியான இடத்துக்கு அதுலேருந்து ஆரம்பிச்சது அதுலேருந்து ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுடுச்சுங்க என்னன்னா பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்துட்டு அங்கே குடிபெயர்ந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வங் வங்காள ஆளுங்களை வந்துட்டு விவசாயம் பார்க்கறதுக்காகவும் அங்கேருந்து டீ பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காகவும் பெங்காலிங்களை வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்திலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்போ இருந்து ஆரம்பிச்சது ஆயிரத்தி வந்து ஒரு இது நடந்திருக்கு சென்சஸ் நடந்தப்போ இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அசாமிகள் வந்துட்டு அசாமி நேஷ்னலிசம் அப்படின்றது ஒன்று வளர்ந்துட்டு வருது அசாமி நேஷ்னலிசம் வந்துட்டு இது எங்களுக்கான மாநிலம் அப்படின்னு பேசுகிறப்ப நிறையா முஸ்லீம்கள் அங்கே இருக்கவங்க வந்துட்டு பெங்காள பெங்கால் முஸ்லீம்களே வங்காள முஸ்லீம்களே வந்துட்டு நாங்கள் பெங்காலின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் நிறையா இந்துக்கள் வந்துட்டு நாங்கள் வெங்காளின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எதுக்காக அந்த ஒரு டசில் நடந்ததுன்னா மாநிலம் வந்துட்டு வங்காள மாநிலமாக மாறுவோமா இல்லாட்டி அலுவல் ஒரு போராட்டமாக இருந்தது அது அந்த ஒரு டசிலாக இருந்தது அந்த டைம்லருந்து வந்து நிறையா கலவரங்கள் ரெண்டு சைட்லையும் இருக்க பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துட்டு இருந்தது இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்லருந்து பார்த்தோம்னா அது ஒரு இன பிரச்சினையா நம்மளுக்கு தெரியலாம் ஆனால் அங்கே பிரச்சனை என்னென்னா அது மட்டுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மனித உரிமையில வந்துட்டு நம்ம என்ன பிரச்சனை நடந்தாலும் இலங்கையிலிருந்து வர தமிழ் அகதிகள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு வந்தால் நம்ம எப்பவுமே நம்ம இதை நம்ம யாரும் பெருசாக ஒரு பெரிய போராட்டம் எதிர்த்து நடந்ததில் முழுசாக உண்மை சொன்னால் நம்ம வரவேற்கிறோம் அதுதான் நம்மளோட தமிழ்நாட்டோட பெர்ஸ்பெக்டிவ் ஆல் ஓவர் இந்தியாவும் சரி உலகத்திலயும் சரி ஒரு மனித உரிமை பெஸ்பெக்டிவ்ன்றது அப்படி இருக்கணுன்றதுதான் இங்க பிரச்சனை என்னன்னா அசாம்ல இருக்கிற வந்துட்டு வெளியாளுங்க எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு வர வேணாம் ஒரு பிரச்சனை வக்கீல் சார் சொன்ன மாதிரி நம்ம சைட்ல இருந்து என்ன சொல்றோம்னா நீங்க குடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுங்க இல்லாட்டி யாருக்கும் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படிஸ் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்ல போறோம் வருஷத்துக்கு மேல நம்ம இலங்கையில இருந்து வந்தவங்க தமிழ்லா கீதிகள் வந்துட்டு நம்ம ஊர்ல இருக்காங்க ஒரு ஒரு சிறை மாதிரி ஒரு வாசத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது வேலைக்கு போக முடியாது அந்த மாதிரி நிலைமைட்டு இருக்காங்க ஸோ நம்ம அதனால எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்கிறோம் அசாமில் இருக்கிறது வந்துட்டு நீங்கள் இப்போ சங் பரிவார் அவங்க இது பண்ணது நாங்கள் பெங்காலி இந்துக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்தது உண்மையாக சொன்னால் இந்துக்களுக்கு ஏன்னா அங்கே வந்து பாரசி இவங்கெல்லாம் வந்த மாதிரி எனக்கு தெரியல பார்சி ஜெயின் அவங்கெல்லாம் அங்கே வந்த மாதிரி தெரியல முக்கியமாக இந்த என்ஆர்சிகிறது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த அசாம் போராட்டத்தின் மூலமாக என்ஆர்சி வந்தது அசாம் போராட்டம் பண்ணி அந்த என்ஆர்சின்றது சிட்டிசன்ஷிப் ரிஜிஸ்ட்ரி அப்படின்றது வந்துட்டு தேசிய அளவிலான சிட்டிசன்ஷிப் ரிஜிஸ்ட்ரி அசாம் அளவில் வந்தது அதுக்கு கொண்டு வந்தது எதுக்குன்னா வெளி ஆட்களை வந்துட்டு ஒரு யாரெலாம் சிட்டிசன் அப்படின்னு காமிக்கணும் காமிச்சிடணும் அப்படின்றது இருந்தது அப்புறம்லாம் லாயர் சார் சொன்ன பின்னாடி இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஆக்டிவாக வந்துட்டு அவங்க நம்ம வந்து யாரெல்லாம் சிட்டிசன் இல்லைன்னு நீங்கள் டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்களோ அவங்க எல்லோரையும் வந்து வெளியேற்ற வேலையை பாருங்க வெளிநாட்டுக்கு அனுப்புங்க அதாவது அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாங்களோ அனுப்புங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது எந்த நாட்டுல இருந்து வந்தாங்கன்னா அதுல இன்னொரு டைமென்ஷன் வந்துட்டு இப்ப பங்களாதேஷ்ல இருந்து வந்தாங்கன்னு சொன்னா பங்களாதேஷ் வந்து ஒத்துக்கணும் இவங்க எங்க சிட்டிசன்ஷிப் தான் அப்படின்றது ஒத்துக்கிட்டாதான் அங்கே அனுப்ப முடியும் அப்படியாட்டி அவங்களுக்கு சிறையில் வைக்கிற மாதிரி இங்க டிடென்ஷன் கேம்ப் அப்படின்னு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மாதிரியான ஒரு விஷயத்துலதான் வைக்க போறாங்க இதுல சங்க் பரிவாரோட ரோல் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே அசாமோட ஜெனோபோபியா எல்லாமே முன்னாடி இருந்தது முன்னாடி இருந்த இஷ்யூ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நெல்லி மசாக்கர்னு ஒரு இடத்துல ரெண்டாயிரம் பேர்கிட்ட கொல்லப்பட்ட ஒரு கலவரத்தில் ஆரம்பித்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கலவரங்கள் நடந்திருக்கு ஆனால் முக்கியமாக வந்துட்டு வங்காள முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்க தான் ஏழைகள் அவங்க தான் வந்துட்டு ஒரு நிறைய இடத்துல விவசாயம் அந்த மாதிரி ரொம்ப கீழவலான தொழில்களை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் இது இப்போ சங் பரிவார் என்ன பண்ணாங்கன்னா இதை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எப்பவுமே பிரிக்கிறது தான் அவங்களோட அஜெண்டா அவங்களுக்கு இது இப்ப அசாம பிடிக்கணும் அப்படின்றப்ப எப்பவுமே ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு கோட்டையா இருந்த ஒரு இடம் காங்கிரஸோட இதுவா இருந்த இடத்துல பிஜேபிப்ப அவங்க இதை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா எப்பவுமே இந்துக்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு வர்றப்ப ஆஹ் அதை நம்ம இந்துக்களை மட்டும் நம்ம இப்ப குடியுரிமையை குடுத்துட்டோம்னா இதுல வந்துட்டு இந்துக்கள் முஸ்லிம்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் ஆபீஸ் அவங்க எப்பவுமே ஒரு கலவரன்ற ஒரு தூண்டுதல் அப்படின்ற மாதிரி போற ஒரு இதுதான் அது இது வந்துட்டு அவங்க அசாமுக்காக மட்டும் பண்ணல அசாமில் பொறுத்த வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்துவிட்டாங்க இதை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க இந்த ரெண்டாயிரத்து பத்தொம்பது எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இந்துக்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வங்காள இந்துக்களுக்கு அப்பவுமே அங்கே அசாம் மக்களுக்கு வந்துட்டு அது எதிர்ப்பு இருந்தது அசோமியான்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அதில் ஒரு எதிர்ப்பு இருந்தது ஆனால் அவங்க அவங்களுக்கு ஓட்டு ஓட்டு போட்டிருக்காங்க அசாமில் வந்துட்டு பேரக்வாலின்ற இடத்துல வந்துட்டு பெங்காலிகள் நிறையா இருக்காங்க இன்னொரு வந்து பிரம்மபுத்திரா வேலியில் வந்துட்டு அசாமீஸ் அவங்களோட இது இது இருக்கும் ஸோ அதனால அங்கே ஓட்டிங் பேட்டர்லேருந்து எல்லாமே டைவர்ஜன்ஸ் இருக்கும் அப்படின்றது இருந்தாலுமே பத்து சீட்டில் ஒம்போது சீட் வின் பண்ணிடுவாங்க தங்கப்பரிவார் அதனால அங்கே இருக்காங்க இப்போ அவங்களுக்கான அஜெண்டா என்னன்னா இது ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாத்தினா அந்த காலத்தில் இப்போ வங்கப்பிரிவினையில் ஆரம்பிச்சு இது ஆயிரத்தி இருந்து அதுக்கு பின்னாடி இந்தியாக்குள்ளே வந்தவங்க இருக்காங்க வங்காளத்துலருந்து அதில் வந்துட்டு இந்துக்களும் முஸ்லீம்களும் இருக்காங்க அதில் நிறையா பேர் வந்துட்டு அசாமுக்கு போனதோட ரொம்ப ரொம்ப அதிகமான மக்கள் வந்துட்டு வங்காளத்துக்கு வந்திருக்காங்க இப்போ இந்து முஸ்லீம் பிரச்சனையாக பார்த்தோன்னா வங்காளம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்காங்கன்ற ஒரு பிரச்சனைக்கு வர்றப்ப இப்படி ஒரு இது இருக்கு வங்காளம் பேசுகிற முஸ்லீம்கள் எல்லாருமே ஒரு இன்ஃபில்ட்ரெண்ட் வெளியூர்லேருந்து தப்பாக வந்தவங்க என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே எல்லாமே மனிதநேயத்தை எப்படி பார்த்தா யாருமே வந்து ஒரு இல்லி கிடையாது எல்லாருமே அப்படின்ற ஒரு பார்வை தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இல்லைன்னா வங்காள முஸ்லீம்களுக்கான இது இப்போ இதனால என்ன ஆகும்னா ஆஹ் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்துல வந்துட்டு வந்தவங்கள நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ல நிறைய வந்துட்டு ஒரு லார்ஜ் நம்பர் வந்துட்டு ஹிந்துஸ் இருக்காங்க முஸ்லீம்களும் இருக்காங்க இப்ப அமித்ஷா வந்துட்டு இது சொல்றதுனால நாங்க இந்துக்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்றதுனால அவங்க வந்து ஒரு வாக்கு வங்கியா மாற போறாங்க அதுதான் அவங்களோட ஒரு மெயின் இது இன்னொன்னு இது ஆப்வியஸா நம்மளோட இந்துக்களோட இனவெறி மத மதவெறி ஒரு முஸ்லீம்களுக்கான மதவெறி வந்துட்டு இங்க மட்டும் இல்லாம நாடு ஃபுல்லாவே இந்த மதவெறி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு உபயோகமாகும் எப்படி ஒரு பா ஒரு மசூதி இடிப்ப வந்துட்டு அவங்களோட ஒரு இருது ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ணாங்களோ இப்ப வந்து அடுத்ததான் இது நடக்க போகுது இதனால பிரச்சனை ஆக போகுது அப்படின்னா எல்லாருமே இந்த என்ஆர்சி பொறுத்த வரைக்கும் என்னன்னா அரசாங்கம் வந்து நம்ம வந்து இல்லீகல்னு ப்ரூஃப் பண்ண தேவையில்ல நம்ம போயிட்டு எல்லாரும் நான் வந்துட்டு இங்க தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் என்னோட தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இருக்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இருக்கு இதனால கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்க அஃபெக்ட் ஆகும் இன்னொன்று இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைன்றது ஒன்று வரும் ஏற்கனவே இப்போ ரெண்டு கட்சி ரெண்டு மூணு நாளாக மேற்குவங்கத்தை நடந்துகிற இப்போ கலவரங்கள் எல்லாமே ரெண்டு விதமாக நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா கலவரம்னா இந்த போராட்டங்கள் அதில் இருக்க வன்முறை கலவரம்னு சொல்லக்கூடாது அதில் ஒரு சில வன்முறைகள் இருக்குது ஒரு இடத்துல எப்படின்னா ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி வந்துட்டு அவங்களுக்கு வந்து முஸ்லீம்களோட வாக்கு வங்கி இருக்கிறது உண்மை அது அதுவும் மட்டும் இல்லாமல் அரசு பார்த்தாலும் அந்த ஒரு கொஷன் கரெக்ட் அவங்க வாக்கு வங்கிக்காகவே எடுக்கிறாங்களோ என்னமோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்டாக இந்த குடியுரிமை சட்டம் வந்துட்டு இங்கே அமலாக்க பாட்டோம் அப்படின்றாங்க அது பாசிபிளா இல்லையது வந்து இன்னொரு கேள்வி பட் அவங்க அமலாக்க மாட்டோம்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு சைட்ல இருக்க பிரச்சனை என்னன்னா இவங்க இது சொன்னதுனால ஆஹ் இந்துக்கள் நிறைய பேர் இங்க வந்தவங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு என்னன்னா இப்ப அவங்க வந்து கலவரம் அவங்க ஒரு போராட்டம் அவங்க ஒரு ஒரு வன்முறை அவங்க சைட்ல இருந்து நடக்குது ஏன்னா வந்து அவங்களுக்கு வர குடியுரிமையை தடுக்குது அப்படின்றதுதான் ஸோ மொத்தத்தில் இப்போ வங்காளம் வந்துட்டு இதனால் அசாம் மட்டும் கிடையாது வங்காளமும் பெருசாக அஃபெக்ட் ஆக போகுது அதுக்கடுத்து வடகிழக்கு மாநிலங்களில் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி இது இருக்குது வெளியாட்களை உள்ளே கூட்டக்கூடாதுன்னு இப்போ அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னார் பட் அண்ட் அவங்களாம் பிரச்சனை பண்ணதுனால என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில மாநிலங்களில் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொன்னாங்க ஷெடியூல் சிக்ஸ்னு சொல்கிற அந்த ஒரு ஒரு சில பகுதியில் வந்து ஷெடியூல் சிக்ஸில் இருக்குது அங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா அந்த ஷெடியூல் சிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகாதும் இன்டர்லைன் பர்மிட்ஸ் இருக்கிற மாநிலங்கள்லேயும் இந்த சட்டம் வந்துட்டு செல்லுபடி ஆகாது அப்படின்னு அமிச்சா சொல்லியிருக்காரு வட வடகிழக்கு மாநிலத்துல அசாமில் மட்டுந்தான் இந்த ரெண்டுமே கிடையாது அதனால இப்போ அசாம் மக்களோட பிரச்சனைன்னா எல்லாருமே இப்போ வந்து அசாம்குள்ளே வருவாங்க இதுக்கு மேலேயும் வந்துட்டு வங்கத்திலிருந்து அசாம்க்குள்ளே வருவாங்க அப்படின்றது அவங்களோட பிரச்சனை அவங்க ஆல்ரெடி ஒரு ஜெனோஃபோபியா வெளியாட்கள் கண்டு ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்றதுனால இப்போ இன்னொன்று சொல்றாங்க ஆனால் இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பேங்க்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி வந்துருக்கு அலோ பண்ண மாட்டோம் இருக்கு அவங்களோட ஆர்கியுமெண்ட் என்னவா இருக்குன்னா இதுக்கு மேலேயும் வரலாம் இதுக்கு முன்னாடி வந்தவங்க வந்துட்டு பத்தொம்போது லட்சம் பேரை வந்துட்டு இந்திய சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்துட்டு அது ஆரம்பித்தப்ப என்ஆர்சி ஆரம்பிச்சப்ப என்ன அசம்ஷன் அவங்க கேட்டப்ப அதில் நிறைய பேர் முஸ்லீம்களாக இருப்பாங்க அப்படின்னு அசம்ஷனாக இருந்தது ஆனால் இப்போ பத்தொம்பது லட்சம் பேர்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து முஸ்லிம் இந்துக்கள் இருக்காங்க வங்காள இந்துக்கள் இப்போ அமித்ஷா வந்துட்டு இது கொடுக்கறதுனால ஒரு குடியுரிமை கொடுக்கறதுனால இந்துக்களோட வாக்குவங்க வந்து அங்கே செல்வாகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் அதுக்கான ஆனால் அசாமி நேஷனலிஸ்ட் வந்துட்டு அது எகின்ஸ்டா இருக்கு இப்போதான் ஏற்கனவே இருந்த ஒரு பிரச்சனை இல்லை ஒரு இனப்பிரச்சனையா இருந்தது ஒரு வங்காள இன பிரச்சனை இனப்பிரச்சனையா இருந்தது வந்துட்டு இப்போ அமித்ஷாவும் இவங்களும் சேர்ந்து பிஜேபி சேர்ந்து இன்னொரு ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்காங்க இதுல ஒரு இன்னொரு தான் சொல்லணும் நான் ஒரு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறேன் ஸோ அதுக்கு முன்னாடி முட்லி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு என்னன்னா இந்த பில் வந்து நம்மளுடைய எதிர்ப்பு மோஸ்ட் ஆஃப் த அப்போசிஷன் பார்ட்டிஸோடைய எதிர்ப்பு என்னன்னா இந்த ஒரு சில கண்ட்ரி இந்த மூணு கண்ட்ரி மட்டும்தான் இமிகிரண்ட்ஸ் வந்தா குடியுரிமை சட்டத்துல குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கறதும் முஸ்லிம்ஸ் வழங்கப்படாதது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா எல்லாருக்குமே விளக்கணும் எங்கிருந்து வராகிறது இல்லாமல் இலங்கை உட்பட எங்கிருந்து வந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த பிரசிக்யூஷன் எந்த காரணத்துக்காக இருந்தாலும் சரி அதே என்ன மதத்தின் மூலமா பிரசிக்யூட் பண்ணாதான் சேர்த்துப்பேன் அப்படிங்கிறது என்ன எந்த காரணத்துக்காக இருந்தாலும் எங்கிருந்து வந்திருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் ஒரு அறத்தின் அடிப்படையில மனித அடிப்படையில அதுதான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி இந்த இவளோ சிலைசேஷன் அட்வான்ஸ் இன்னுமே நம்ம வந்து இந்த ஒரு அடிப்படையாரம் கூட இல்லாமல் இருக்கிறது தவறு எங்க இருந்து வந்தாலும் சேர்த்துக்கணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு பெரும்பாலும் எதிர்க்கிறவங்களுடைய நிலைப்பாடும் அதுதான் ஒவ்வாசியும் அதுதான் ஒரு அமெண்ட்மெண்ட் மூவ் பண்ணாரு அது பெரிய அளவுல துவக்கப்பட்டுச்சு ஓகே பட் அசாமில் அவர் சொன்ன மாதிரி அவங்களோட எதிர்ப்பே வேற அவங்களோட எதிர்ப்பு வந்து யாருமே வரக்கூடாதுங்கிறது அது அது வேற அவங்களுடைய ஐடியாலஜியே வந்து இது ஃபர்தர் பண்ற மாதிரியான ஒரு மசோதா என்னன்னா அவங்களுடைய கான்செப்ட் வந்து இது ஹிந்து ராஷ்டிரா அப்படி இல்லையா இந்தியா வந்து இந்துக்களுக்கான நாடு அந்த இந்துக்களுக்கான நாடு அப்படிங்கறது போது அவங்களுடைய பல கனவு வந்து எங்கிருந்து உலகத்துல இருக்கிற எல்லா இந்துக்களுக்குமே இது வந்து ஒரு தாய்நாடு அப்படிங்கிற ஒரு ஒரு மோசமான ஐடியாலஜியில இந்துக்கள் எங்கிருந்து வந்தாலும் அவங்க வந்து இந்தியாவை சொந்தம் கொண்டாடுவாங்க இந்தியாங்கிறது தாய்நாடு அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி ஒன்று அதனாலதான் இந்துக்களுக்கு குடியுரிமை முஸ்லிம்களுக்கு கிடையாது இன்னொன்று வந்து இந்த மூணு நாடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒற்றுமை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு மூணு நாடுமே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி நாடு இந்துக்கள் வந்து மியான்மர்ல இல்லையா இலங்கையில் இல்லையா தமிழ் தமிழர்கள் இந்துக்கள் இல்லையா இல்லை நேபாளில் இந்துக்கள் இல்லையா அவங்களுக்கெல்லாம் அங்கெல்லாம் மியான்மாரில் பர்சிக்யூஷன் நடக்கலையா இலங்கையில் பர்சிக்யூஷன் நடக்கலையா நடந்துச்சு ஆனால் இவங்களுடைய முக்கியமான இது வந்து முஸ்லீம்கள் பெர்சிக்யூட் பண்ணாதான் இவங்க காப்பாற்றுவாங்க இவங்களுடைய ஐடியாலஜியே பாருங்கள் ஸோ அங்கேயும் வந்து அந்த முஸ்லீம் வெறுப்பு முஸ்லீம் அந்த பிகாட்ரி வந்து அவங்களுடைய ஐடியாலஜியில் அவ்வளோ இருக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த மூணு நாடு சூஸ் பண்ணி முஸ்லீம்ஸ்ல எக்ஸ்க்ளூர் பண்ணி அந்த பெர்சிக்யூஷனும் ரிலீஜியஸ் லைனில் இருந்தால் தான் ஸோ மொத்த ஐடியாலஜியே வந்து முஸ்லீம் எதிர்ப்பு முஸ்லீம் விரோதம் அந்த இதில் தான் சுற்றி இருக்கு ஸோ அதனால தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதனாலதான் இதை வந்து எல்லாரும் எதிர்க்கிறோம் ஸோ இது வந்து இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை தர்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை ஸோ அது பிரச்சனை கிடையாது அவங்களுடைய அடிப்படை ஐடியாலஜியே வந்து இப்போ ஒரு சட்டமா ஆக்கியிருக்கிறாங்க ஒரு எழுபது வருஷ கனவு அவங்களுடைய இனவெறிக்கு கனவு அது வந்து சட்டமா மாத்தி பல மோசமான விஷயங்களை கொண்டு வரதுக்கு இந்து ராஷ்ட்ராவை அமைக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் இருக்கு அதனாலதான் நம்ம எல்லாருமே இவ்வளவு விரயமா இதை எதிர்க்கிறோம் நாம் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஓட்டு வங்கியோ அதோட நின்னடல அதுவும் இருக்கு பட் அதோட நின்றுல இது உங்களுடைய லாங் டேர்ம் இந்து ராஷ்டிரா அமைக்கிறதுக்கான ஒரு அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இங்கே நம்ம எதிர்க்கல அப்படின்னா நம்ம களத்தில் இந்து ராஷ்டிராவில்தான் போய் முடியும்